வணக்கம் நற்றிணையின் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாவது செய்தி சேவை ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் முப்பத்தி ஒராம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் கோவைதூரில் காவல்துறையினருக்கு கட்டப்பட்டுள்ள புதிய நூற்றி அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காணொலி காட்சி மூலம் நேற்று திறந்து வைத்தார் சென்னையில் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ளனர் இதில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் மக்களின் வீட்டுக்கு சம்மன் அனுப்பும் திட்டத்தையும் காவல்துறையினர் தொடங்கியுள்ளனர் கோவையில் தேசிய புலனாய்வு ஏஜென்சி அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் ஐ எஸ் ஐ எஸ் தளபதி முகமது அசாருதீன் உள்ளிட்டோர் சிக்கினர் இந்நிலையில் என்ஐஏ சோதனை நடத்திய இடங்களில் தமிழக போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர் காவிரி நதிநீர் பங்கீட்டு ஆணையம் மீண்டும் வரும் இருபத்தி தேதி கூடுகிறது இதில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடகா ஏன் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடவில்லை என்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது சென்னை நகர மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது தமிழகம் முழுவதும் ஐந்தாயிரம் ஏரிகள் மாயமாகியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணு தெரிவித்துள்ளார் சென்னையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மந்திரிசபை இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் பதினேழாம் தேதி தொடங்குகிறது அருணாச்சல பிரதேசத்தில் மாயமான இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் விமானத்திலிருந்து 13 பேரது சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன சொந்த முயற்சியில் இந்தியா விண்வெளி மையத்தை அமைக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது ககன் திட்டத்தின் நீட்சியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது இதற்கு எந்த ஒரு நாட்டின் உதவியையும் இந்தியா நாடவில்லை என்று இஸ்ரோ தலைவர் கே சிவன் தெரிவித்துள்ளார் இந்திய மருத்துவ கவுன்சிலை கலைக்கும் சட்டமான இந்திய மருத்துவ கழக திருத்தம் சட்டவரைவு இரண்டாயிரத்தி வரவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவில் உள்ள பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் என அனைத்து வங்கிகளையும் சேர்த்து கடந்த பதினோரு ஆண்டுகளில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாஜ்மஹாலுக்குள் மூன்று மணி நேரத்திற்கு மேல் இருந்தால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற புதிய திட்டத்தை சுற்றுலாத்துறை கொண்டு வந்துள்ளது புதிய டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது நாட்டுச் செய்திகள் சிரியா தொடர்ந்து தங்களது கண்காணிப்பு பகுதிகளை தாக்கினால் தாங்களும் தக்க நடவடிக்கை எடுப்போம் என்று துருக்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு சீன அதிபரான ஷின் பிங்கை சந்தித்து பேசினார் ஓமன் வளைகுடாவில் அடுத்தடுத்து இரண்டு எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிட்ட கிண்டல் அடித்தோ நையாண்டி செய்தோ நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பக்கூடாது என பாகிஸ்தான் ஊடகங்களுக்கு அந்நாட்டு மா உத்தரவிட்டுள்ளது உலகின் அமைதியான நாடுகள் பட்டியலில் இந்தியா 5 இடங்கள் பின்தங்கி நூற்றி நாற்பத்தி இடத்தை பெற்றுள்ளது ஊபர் நிறுவனம் தனது கனவு திட்டமான பறக்கும் டாக்ஸி சேவையை முதல் முறையாக அமெரிக்காவுக்கு வெளியே மெல்பர்ன் நகரில் அறிமுகம் செய்ய முடிவு செய்துள்ளது ஜி இருபது மாநாட்டை ஒட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து பேசலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வடகொரிய தலைவர் கிம் ஜோங் இருந்து தமக்கு அலகிய கடிதம் ஒன்று வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் கார்பரேட் நிறுவனங்களில் கம்பெனி ஆட்சிக்குழுவில் இடம்பெறும் தன்னாட்சி இயக்குநர்கள் அவர்களது நியமனத்திற்கு முன்பு அரசு நடத்தும் ஆன்லைன் தேர்வை எழுத வேண்டும் என மத்திய அரசின் கம்பெனி விவகார செயலாளர் தெரிவித்துள்ளார் வங்கிக் கணக்கிலிருந்து என் மற்றும் ஆர் முறையில் பணம் அனுப்புவதற்கான கட்டண அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் இரண்டாயிரத்தி பதினோரு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழு நிதியாண்டுகளில் தவறாக கணிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் கூறியுள்ளார் நாட்டின் பணவீக்கம் மற்றும் தொழிற்துறை உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய கிரிக்கெட் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியின் ஒப்பந்த காலம் மேலும் 45 நாட்கள் நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது சாம்பியன்ஷிப் தொடரை மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக சாம்பியனான இந்திய அணி தொடங்க உள்ளது உலக சாம்பியன்ஷிப் வில்வித்தை போட்டிகளில் இந்திய ஆண்கள் அணி ரிசர்வ் பிரிவில் காலிறுதிக்கு முன்னேறியது இதன் மூலம் டோக்கியோ ஒலிம்பிக் தொடருக்கு தகுதி பெற்றுள்ளது நடைபெற்று வரும் ஐ சி சி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பத்தொன்பதை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சி மூலம் ரசித்த பார்வியாளர்களின் எண்ணிக்கை முதல் வாரத்தில் மட்டும் 269 அறுபத்தி மில்லியன்கள் என்று ஸ்டார் நெட்வொர்க் அறிவித்துள்ளது திரைச் செய்திகள் பாகுபலி புகழ் பிரபாஸ் நடித்துள்ள சாகோ படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது இயக்குநர் ப ரஞ்சித்தை பத்தொன்பதாம் தேதி வரை கைது செய்ய மாட்டோம் என காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அஞ்சலி சூர்யா விஜய் சேதுபதி விவேக் பிரசன்னா லிங்கா உள்ளிட்ட பலர் நடிப்பில் கே ப்ரொடக்ஷன் கே ராஜராஜன் வான்சன் மூவி சான் சுதர்சன் ஆகியோரது தயாரிப்பில் எஸ்யூ அருண்குமார் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் தயாரான சிந்துபார் படத்தின் ஆடியோ வெளியிடு சென்னையில் உள்ள நட்சிர ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்